வணக்கம் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் புதரவு கழக நான்கள் விஜய் ஹரி நேற்றைய புதரவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று பிடிஎஸ்ஏ என்னும் பீப்புள்ஸ் டிஸ்பென்சரி ஃபார் சிக் அனிமல்ஸ் தங்க பதக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேக் என்ற எலிக்கு ஒரு விலங்கிற்கும் வழங்கப்பட்டுள்ளது இரண்டு சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மொழி வாரி மாநிலம் ஆந்திர பிரதேச மாநிலம் மூன்று மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மின்சார வாரியம் அமைக்கப்பட்டது இனி இன்றைய புதரவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று இந்தியாவில் பாலின சமத்துவ பூங்கா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு உயிரினங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விழுப்பு மற்றும் தூக்கம் இதனை கட்டுப்படுத்தும் அல்லது முறைப்படுத்தும் இசை விரிதத்தை எவ்வாறு குறிப்பிடுக குறிப்பிடுகிறோம் மூன்று இந்தியாவில் நோட்டா என்ற வாக்குமுறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது நன்றி